பொழுது செய்யுள் சேர்த்து படிக்கணும் வயலுக்கு ஆகின்ற பொழுது செய் உள் ஏறு படிக்கணும் பாட்டையும் தெரியும் மொழிப்பழமை சிறுவர் பயிற்சிக்கான மொழிப்பழமைக்கு ஏறு சங்கம் நம்முடைய கம்பர் பெருமான் ஒரு பாட்டு பாடுவார் சங்கம் நிழலீடை உறங்கும் மேடி தாரிடை உறங்கும் வண்டு அருமையான பாட்டுங்களா நீரிடை உறங்கும் சங்கம் அது எங்கெங்க தண்ணி இருக்குதோ அங்க இந்த சங்கு உறங்குமா ஏன் இருக்கும்னு பரப்படாத உள்ள உறங்கும் யாரும் எத்தனை நாள் ஆனாலும் தொடமாட்டா அவ்வளவு வளமுடையது அவ்வளவு சங்குகள் இருக்கிற அதனால அது கவலை இல்லாம படுத்தும் நீரிடை உறங்கும் சங்கம் நல்ல நில எங்க நல்ல மாடு காலையில் போய் மேரடத்துல மேய்ஞ்சு நல்ல தண்ணியை குடிச்சிட்டு அந்த இலைப்பாடுவதற்காக உறங்கும் வளர்த்து உறங்கும் சங்கம் இங்க வயலையை உறங்கும் சங்கம் என்றார் ஏன் வயல் நீருடைய தாதலின் இருக்கு நான் கேட்க சொல்றது உண்டு பெரிய நாங்கள் கம்பராமாயணம் சொல்லுவோம் கம்பராமாயணம் சொல்றவங்க வர மாட்டாங்க கண்டு முட்டும் கேட்டு முட்டும் அல்லவா அதனால நடுபர் ஒரு மேற்கோள் சொன்ன என்ன போடுமா தன்னியா பிறந்துட போகுது நல்லா பிறக்காது அதனால பாருங்க எனவே செய்யுள் மிக்கு ஏறு சங்கம் அப்போ சாப்ப சங்கம்னா தாத்தா சங்கத்தையும் குறிக்கும் சங்கம்னா சங்குகளை குறிக்கும் ஆமாடா அங்க சொல்லும் போது செய்யுங்கிறத செய்யுள் பாட்டு அப்படின்னு வச்சுக்கணும் இங்கே பறிக்கும் போது சங்கு வைக்கும் போது செய் வயல் உள் உள்ளே வயலுக்குள்ளேன்னு வச்சுக்கணும் அப்படித்தானே தாத்தா ஆமடராஜா அப்படி வச்சுக்கோங்களா அருமை மந்தா நிலம் மந்தாசை பந்தரின் மாட முண்டில் பந்தாடிய மங்கையர் பங்கைய செங்கை தாங்கும் சந்தார் மூலை மேலன தாழ் கூலை வாழ்முக புன் செந்தாமரை மேலன நித்திலம் சேர்ந்த கோவை இன்னொரு ஒரே ஒரு இடம் வரீங்களா அப்ப வர்றதா தான் தமிழுக்கு தமிழ் வளத்துக்கு வளம் ரெண்டும் புரிஞ்சிருக்கு விளங்குற மாதிரி பையன்களும் விளங்குற மாதிரி இப்போ முத்துக்கள் சேர்ந்து ஒரு மாலை கட்டி அந்த மாதிரி முத்து மாலை இருக்கிற இடம் அது ரெண்டு இடம் மதுரை இல்லைங்களா முத்து மாலை இருக்கின்ற இடங்கள் இரண்டு எவை எவை முத்து மாலை நீ பாத்திருக்கியா நான் போட்டுக்கிறது முத்து தான் எங்க அம்மாவும் போட்டிருப்பாங்க அப்போ முத்து நீ போட்டிருக்க அம்மா போட்டிருக்கிற அப்படியானா என்ன இருக்கு தாய்மார்கள் மார்புல இருக்கும் தாத்தா முத்து மாலை அருமை விடை அதான் முதல் விடை ஐம்பத்தஞ்சாம் பேர் இருக்கப்பிரட்ட வேணாம் மந்தா நிலம் பந்த செய்ய பந்தரில் மாட முண்டில் பந்தாடிய மங்கையர் நல்ல பந்துகளெல்லாம் விளையாடுகின்ற பெண்கள் இருக்காங்களே அவர்களுடைய பங்கைய செங்கை தாங்கும் சந்தார் மூலை மேலன அவங்க மேலையும் அந்த மாதிரி முத்து மாலை இருக்கும் அப்ப தாய்க்குளத்தினுடைய மார்பில முத்து மாலை இருக்கும் அருமை முதல் வேடையை சொல்லிட்டு பத்தியா அப்படின்னா இன்னொருடன் தாத்தா அட அவசர புரிய சொல்றேன் அலா அலாளா இன்னொருடன் தானே தெரியுமா தாழ் குடை தாழ் குடலால் முகப்பை செந்தாமரை மேலன இது நீங்க உங்க ஊர்லயே எங்க ஊர்லயே பார்க்க முடியாது எங்க சேக்கலாருடைய பெரிய புராண ஊர்லதான் பாக்கலாம் அது என்ன சாமியா மதுரையில இருக்கிற அங்க தாமரை பூத்து சொன்னா அதுல முழுதும் எங்க பார்த்தாலும் முத்து மால அது போட்டிருக்குமா தாமரையா ஆமா ஏன் தண்ணீர் வளம் அது மாதிரி வந்து வந்து அப்படியே வருமா தண்ணீர் வந்து அந்த வயல்ல பாய்கின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் மண்ணை மட்டும் கொண்டு வரது இல்லை நல்ல வளமான இருக்கும் தாமரையின் இடத்திலும் முத்துமாலை இருக்கும் தாத்தா அதை பார்க்கல தாத்தா இப்படி எல்லாம் மும்மைப்புவனங்களின் மிக்கதன் மிக்கதென்றே அம்மோதூர் மெய்மை பொருள் சந்த் மெய்மை பொருளாம் தமிழூனின் விலங்கு வாய்மை செம்மை பொருளும் தருவார் திருவால வாயில் எம்மை பவந்தீர்பவர் சங்கம் இருந்ததென்றால் இதெல்லாம் கூடப்பா ஒன்னு சொன்னேன் நடுப்புற ஒன்று சொன்ன பாரு செய்யுள் மிக்க ஏறு சிங்கம்னு அது மாதிரி மதுரையில என்ன ஒரு பெரிய தனி சிறப்புன்னு கேட்டா முத்தமிழை வளர்த்த சங்கம் இருந்தது சங்கத்தினுடைய தலைமை புலவனாய் நம்முடைய பெருமானி இருந்தார் அந்த பெருமை வேற எந்த நாட்டுக்குமில்லை அதனாலதான் தொன்மையான ஊர் பழமைக்கு பழமை சிறப்பிற்கு சிறப்பு என்ன சிறப்பு ஆளவாய்ப்பெருமானியே தலைமையாக நின்று சங்கத்தை வளர்த்தார் அவ்வளவு பெருமை உடையதுப்பா அந்த பெருமையினர் சரி அங்கதான் இதுவரைக்கும் என்னது நாட்டு வளம் நகர்வலம் பாண்டி என்பது நாட்டு வளம் மதுரை என்பது சொன்ன நகர்வலம் நான் தான் சொல்றது உண்டு எல்லா இலக்கியங்களிலும் நாட்டு வளம் நகர்வலம் இருக்கும் அப்புறம் கதை போகும் ஆனால் பெரிய புராணத்தில் தான் நாட்டு வளம் நகர்வலம் ஆங்காங்கும் உள்ளன ஆங்காங்கும் உள்ளன இன்னொரு அருமை மற்ற இலக்கியங்களில் இருக்க எந்த காப்பிய தலைவனி எந்த நாட்டில் இருந்தானோ அந்த நாட்டு வளம் தான் எந்த நகல இருந்தாலும் அந்த வளம் தான் ஆனா இது அறுபத்தி மூன்று வரலாறா ஒரு பக்கம் பாண்டி நாட்டு வளம் இன்னொரு பக்கம் சோழ நாட்டு வளம் இன்னொரு பக்கம் தொண்டை நாட்டு வளம் இன்னொரு பக்கம் என்ன நாடு என்ன நாடு பாண்டி வளம் சேர வளம் அப்போ பெரிய விமானத்தை படிச்சா தமிழ் மாநிலமே அல்ல அத்தனை வளமும் தெரியும் ஏனைய நூல்களில் அந்தந்த நாட்டு வளர்ந்தான் அந்த காப்பிய தலைவன் எந்த நாடு அந்த நாட்டு தான் வளர்ந்து இவை எல்லாம் பெரிய புராணத்திற்கின்றே உரிய தனித்தன்மைகள் இப்படியாக இருக்கிற இடத்துல அப்பற்பதிவாழ் வணிகர் குலத்து ஆந்த தொன்மை ஏ மணி இதுக்கே போகல வரலாற்றுக்கே போகல ஆனால் நமக்கு நேரம் ஆயிட்டு இருந்தாலும் போயிடலாம் இல்லீங்களா வணிகர் குலத்து ஆந்த தொன்மை செப்பத்தகம் சீர்குடி செய்த குடி செய்த நலம் செய்த வந்தார் எப்பற்றினையும் அறுத்து ஏறு உகைத்து ஏறுவார்தம் மெய்ப்பற்றினை பற்றி விடாத விருப்பின் மிக்காரு நான்கு விதமான மரபுப்பா அதுல அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர்னு இப்ப நாம் படிக்க போகின்ற அந்த மூர்த்தியார் வணிகர் மரபினர் அப்படின்னு அவருக்கு பெயர் என்ன நாளும் பெரும் காதல் எப்பொறும் வேட்கையாலே கேளும் துணையும் முதற் பதங்கள் எல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லதில்லார் மூளும் பெருகு அன்பெனும் மூர்த்தியார் மூர்த்தியார்தாம் அந்த ஊர்ல வாழ்ந்த மதுரை எத்தனையோ பேர் வணிகர் குளத்துல வந்தவங்க ஒருவர் மூர்த்தியாருவா சரி அவர் அந்திப்பிறை செஞ்சடை மேல் அணிவா மேல் அணி வாழ வாயில் எந்தைக்கு அணி சந்தன காப்பிட என்றும் முட்டா பல பணிகளை எடுத்துக்கொண்டு ஒரு பணியும் செம்மையா செய்ய முடியாத உற்றுப்புறோம் அவரவர் தமக்குன்னு ஏதேனும் ஒரு மனசுல தோன்றினது ஒரு பணி எடுத்துக்குவாங்க ஆனா அந்த பணியை மட்டும் உயிர் போனாலும் விடமாட்டாங்க அதான் பெரியவர் பெரியவரான பெரியவர்கள் நீங்கதான் ஏதேனும் ஒன்று எடுத்தா போதும் செய்க அதுவும் நன்றையே செய்க அதுவும் இன்றைய செய்க என்றெல்லாம் சொன்னாரலே அதான் தெருத்தொண்டருடைய வாழ்வியல் வாழ்வியல் ஏதேனும் ஒன்று எடுத்துக்குவாங்க ஆனா அதை வந்து நல்லா தொடர்ந்து செய்வாங்க உயிர் போனாலும் விட அதான் அவங்க கிட்ட இருக்கிற அந்த திருத்தொண்டு பெருமான நல்ல சந்தன காப்பிட்டு வழிபாடு காட்டுகிறார்கள் ஆடினான்கான் என்று பல திருமுறை வருது அந்த ஆனைந்தும் ஆடிய பெருமான் ஆனால் அவனுக்கு இவர் என்ன கருதினார் சந்தன காப்பு செய்வது பார்ப்பது என்று இப்போ கூட நம்ம பெரும்பாலும் சந்தன காப்போனா ரொம்ப அன்றைக்க ரொம்ப அருமையாக போகிறோம் ஏன்னா அதில் வந்து ரொம்ப அருமையாக செய்கிறாங்க ஆனால் அதில் செய்கிறாங்க சந்தனம் வைக்கலாம் குங்குமம் வைக்கலாம் இந்த ஜவுத்தால்லாம் வைக்கக்கூடாது அதை வைக்க அனுமதிக்க கூடாது என்ன என்ன பொம்மையே பொம்மையன் ரெடியான்ட்ருணும் எந்த ஆகமத்திலையாக இருக்குது ஜவுத்தால் வைக்கிறதெல்லாம் அசி முடிச்சது தால்லாம் வச்சு கூடவே கூடாது சந்தனம் வைங்க குங்குமம் வீங்க அதுதான் நெரிய அதுக்கு மேலே தான் இருந்தால் தயவுசெய்து ஆச்சாரிய பெருமகனாரே அந்த தாள எடுத்துட்ட தேவலாம் இது அவ்வளவு நமக்கு மரபல்ல சொல்லணும் சொல்லணும் எங்கேயாவது நம்முடைய பெருமானுக்கு வைக்கிறதுல இந்த மாதிரி தாள் வச்சுனாங்க சந்தன காப்பாருமே குங்குமம் கூட கொஞ்சம் பின்னாலதான் வந்திருக்கு அதனால குங்கும தோளான் என்றெல்லாம் பெண்ணால வருது அல்லவா சரியாத வைக்கிறவன் வச்சுட்டோம் மாற்று இந்த காசை வச்சு பதிப்பிக்கிறது அடார அடார இந்த அது ஏன்னா அந்த காசு பதிப்பிச்சோம்னா அதெல்லாம் சில்லத்தைக்கு தான் ஒன்றும் இல்லை சில்லத்தைக்கு தான் சனிக்கிழமன்றைக்கு சனியை வந்து நல்லா சந்தனை காப்பிட்டு வச்சு ஒருத்தர் வந்து ரெண்டு ரூபா கொடுத்தாருனு வச்சுக்கேன் அதை நெஞ்சில் வச்சாங்கன்னா அடுத்தவன் நம்ம காசு தான் ரெண்டு ரூபா வைக்கணும் இங்கே அது பாட்டுக்கு அர்ச்சனைக்கு அர்ச்சனை வரும் இது பாட்டுக்கு இது தேரும் இதெல்லாம் அப்புறம் பேத்து பேத்து எடுத்துக்கிறது ஜெய்யா காசெல்லாம் வச்சு போட்டுறது எங்கேயா இருக்குது ஒட்டுது இருக்கேன் அடார அடார பலரங்களில் காசு வச்சு சாந்தி காசு வச்சு அழுத்துறத நெஞ்சில் எங்கே இருக்குது இல்லை நாம் அப்படிதான் பேசாமல் இருக்கிறோம் பேசாமல் இருக்கிறோம் முருகா முருகா காசெல்லாம் வச்சு அழுத்துக்கூடாது பெருமா நல்ல அதெல்லாம் கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிக்கணும் அதுவா எனவே இவர் அந்த அருமையாக சந்தன காப்பிடுதல் என்பது தான் அல்லது அது சந்தனத்தினால் அருமையாக வைத்து பெருமானுக்கு அந்த வைத்து அந்த உன்னை சிங்காரித்து உன்னழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் என்று சொல்வது மாதிரி பெருமானை உன்னை அழகுபடுத்தி உன்னை பார்க்கணும்ப்பா கேவலம் என்னை அழகுபடுத்தி என்ன பார்க்குது இது இன்னைக்கு இருந்து நாளைக்கு போகிறது நீ ஆதியம் வந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி அதனால் அப்படி செய்வாராம் அதை வந்து எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டதுனால பாருங்கள் ஒரு வணிகர் உலக மரபில் தோண்டிய ஒருவர் எந்த எடுத்துக்கொண்டார் பெருமானுக்கு சந்தன காப்பீட்டு அதை கண்டு வழிபாடு செய்தல் என்பதை வைத்துக் இப்படி இருக்கும்போது அங்க ஒரு அமைப்பு என்ன கர்நாடகத்தில இருந்து ஒரு அரசன் வந்து இந்த பாண்டி நாட்டில் எதிர்பாராத மதுரை வேற யாரு வாரசு ஒருத்தரும் இல்லை பார்த்த அதனால பார்த்தாங்க அப்படி வார்த்தை ஒருத்தர் இல்லைன்னு சொன்ன உடனே என்ன பண்றதுன்னாங்க நானே ராஜாவா இருக்கிறேன் அந்த அமைச்சர்ல ஒருத்தன் போட்டி போடல இருபதாம் நூற்றாண்டு அமைச்சர் எல்லாம் இருந்தேன்னா பாஞ்சி போய் நான் தான் சீனியர் அல்லவா நான் தான் அந்த அரசனுக்கு ரொம்ப அந்தரங்கமா இருந்தேன் போடா நான் தான் இருந்தேன் போடா நான் தான் இருந்தேன் போடு குஸ்தி இருபதாம் நூற்றாண்டில் காண்க அப்படின்ட்டு எங்க நூற்றாண்டில் இல்லை என்ன எல்லா அமைச்சர்களும் ஒன்று கூடினார் மதுரை அரசாக இருக்கிற பாண்டி மரவிலை இருக்கிற அந்த அரசர் தவறித்தார் இனி அந்த மரவிலை யாரும் இல்லை என்ன செய்யறது என்றார் ஒரு ஆள் கூட நான் இருக்கிறேன்னு சொல்லல அரச பீடம் அரச பீடமி நாம் அமைச்சர் அமைச்சரே என்று கருதினார்கள் காதலையாவது கேட்போம் இப்படி இருந்ததாக காதலையாவது விழட்டுமேங்கிற இருக்குமான்னு பையன் கேட்பான் ஆடா இந்த வகுப்புல ஏதாவது காதலை விட்டுட்டோம்டா உனக்கு ஒரு மணி நேரம் அப்புறம் வெளியில போய் எல்லாம் பாத்துக்கோ இந்த ஒரு மணி நேரம் காதலை கேள ஐயா அப்படி அமைச்சர்கள் ஆமையா அப்படிப்பட்ட அமைச்சர் அப்ப அவன் என்ன பண்ணு எல்லாம் குழு பண்ணி என்ன செய்ய அந்த அந்த காலத்து அமைச்சர்களுக்கெல்லாம் சமயஞ்சார் தான் ஜன்னி இந்த காலத்துல தான் சமயம் சார்ந்தா ஆமா சமயம் தழுவாத அரசு தழுவிட்டும்ன்னு நடிக்க செத்து அடையறா சமயம் தான் என்ன தமக்கு ஒரு சமய உணர்வு இருக்கலாம் அது கருதி உணர்வையோ பெருசமயம் அல்லது அழிக்கவோ கூடாது சத்தியம் ஒத்துக்கிற அதுக்காக தனக்கு ஒரு சமயம் இருக்கூட எங்க தான் கண்டுபிடிச்சிங்களோ எங்க தான் கண்டுபிடிச்சா புதிய கண்டுபிடிப்பு அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடித்தார் இந்த அரசியல் ஞானத்தை தமிழகம் கண்டுபிடித்தது இந்திய நாடு கண்டுபிடித்தது என்று தான் வரலாற்றுல பொறிக்கணும் என்ன பண்றது நமக்கு வந்த முதல் பிரதமர் கடவுள் பற்று எல்லாம் தியாகம் அதெல்லாம் உண்டு எந்த பிரதமர்லயே நடுவில் ஒருத்தர் லால் பகதூர் கடவுள் பற்று ஒன்றரை வருஷத்துல போட்டுது இப்ப இருக்கிறது கடவுள் பற்று நாளைக்கோவா இன்றைக்கே வருமோ மற்ற என்று வருமோ அருகிலே என்று எப்படி கடமையை செய்ய முடியும் கடமையை செய்ய முடியாது என்ன பண்றது நாம் செய்த ஊழல் இதெல்லாம் நம்ம அனுபவம் அல்லவா சமயம் சார்ந்திருத்தல் ஏன் பண்ண நீக்கிறீங்க இந்த காலங்காலமா இந்திய பெருநாடு சமயத்துக்கு உரிய நாடு அல்லவா சமயம் அது கருதி பிற சமயத்தை மனதால் கூட நீங்க தவறு கூட சத்தியமானது தீங்கு ஆனால் இந்த விதி நமக்கு மட்டுமல்ல அவனுக்கு இருக்கணும் இனி ஒரு விதி செய்வோம் அது எல்லா மதத்தினரும் காப்போம் என்று இருக்கான் இந்த ஒரு மதம் மட்டும் காக்கணும் மற்றதெல்லாம் வந்ததெல்லாம் அது நாங்க ஒத்துக்க மாட்டோம் எல்லா மதத்தையும் காக்கணும் அது ரொம்ப நீதி நியதி இதெல்லாம் யாரு சொல்றது என்ன என்ன இறத்துணகிரி தனிமை குன்றம் இல்லைவா தனிப்பெரும் குன்றமாக இருக்கிற பெருமான் நீதான்ப்பா உணர்த்தணும் இல்லை நாங்கள் எல்லாம் சொன்னால் என்ன பண்ண போறாங்க ஒன்றும் கிடையாது சமயம் சார்ந்தனால சமயம் சார்ந்துருக்கணும் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது அது கருதி பிறவற்றை இறக்கக்கூடாது அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் அதை நான் ஒத்துக்கிறோம் சாரக்கூடாதுன்னு கூடாது அதுவே கூட சாரக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் சாராம இருந்துட்டேன் ஒரு கோயில்ல பணம் வந்துட்டு வந்துட்டீங்க அந்த கோயில் ஒண்ணுமே திராவியா போச்சு அனாதியா விட்டுறீங்க திருந்து தேவன் குடிங்குற கோவில் அருமையா ஞானசம் பாடம் பெற்றது கும்பகோணம் கல்லூரிக்கு பத்து இருக்குது கும்பகோணம் அரசினர் கல்லூரிக்கு அண்மையில் இருக்கிற அந்த வருடம் அப்படியே நீங்க உள்ள போயிட்டு வயலுக்குள்ள இருக்குது போய் வர முடியாது ஏன் அதுக்கு வந்து பக்கத்துல என்ன பணம் பணம் உடைய பணம் இருக்குது இல்லைங்களா நீங்க ஒண்ணும் கையெழுக்க பழனி தண்டாயுத பாணி கோயில்ல பணம் இருக்குது சமயபுரம் மாரியம்னு கொள்ளு கோடி பணம் இருக்குது அதுல இருந்து கொடுத்து கொடுத்துட முழுக்கு செய்யறது செய்ய மாட்டீங்க ஆனா யாராவது நாலு அன்பு குடமுழுக்கு வச்சு அந்த கோயில் நல்லா வளமா வந்து ஒரு உண்டியில் வச்சுட்டேன் ஒடியாந்துருவீங்க எங்க இருக்குது எல்லாம் இதெல்லாம் அறமா நான் தைக்கிறேன் பாலபெற்ற தலைமுன்னு தெரியுது மக்கள் எங்க வந்து யாரும் செய்ய முடியலன்னு தெரியுது இல்லை கோயில் பணம் இருக்குல்ல எங்க எங்கெங்க பாலுமே தளங்கள் இருக்கு எவையொழுக்காக செலவு பண்ணுங்க ஒரு பத்து ஆண்டுகள் செய்த திருப்பணி பண்ணி இன்னும் உண்டியல் வச்சுனா வருது ஒரு லட்சம் வந்துட்டு அன்னைக்கு உங்க நிலையம் வந்துடும் இது அறநிலையமா மரநிலையம் எந்த அறத்தில் இருந்தது இல்ல இது அறமா ஒத்துக்க முடியாது என்னமும் ஒத்துக்கிட்டு போறோம் சிவம் ஆண்டவன் காக்க அதனால இவர்கள் வந்து ரொம்ப அருமை அந்த அமைச்சர்கள் என்ன செய்தாரலாம் என்ன செய்ய சமயம் சார்ந்தவர்கள் அதனால் நம்ம எல்லைக்கு உட்பட்டு இப்ப அரசனை தேர்ந்தெடுப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை தேர்ந்தெடுத்தால் யாராவது அவனை தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லுவான் அதனால தெய்வ திருவரும் என்ன செய்ய அந்த யானை கையில மாலையை கொடுப்போம் அந்த யானையானது தெய்வ திருவருளால் எந்த மனிதருக்கு மாலை இடுகிறதோ அவர்களை நாம் அரசராக கொள்ளும் ஏக மனதா எல்லோரும் நன்றி நன்றி நன்றி பெருமானுடைய திருவருள் என்று சொன்னார்கள் அத்தனை பேரும் பாருங்க மதுரை ஆலவாய் பெருமான் திருவருளுக்கு இலக்காக நடந்தார்களாம் அப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருந்த நாடு பாண்டி நாடு நம்முடைய தமிழ்நாடு அல்ல அவன் பார்த்தார்கள் அருமையா ஒரு யானையை அந்த திருக்கோயில் இருக்கிற யானையை நல்லா அழகுபடுத்தி நல்ல அருமையான நீரிட்டு அதற்கு நல்ல பட்டமும் கட்டி அந்த யானைப்பாகர் வாயிலாக இந்த மாலையை கொடுத்து தெய்வத்தையும் வாழ்த்தி இந்த யானை எதுன்னு எதுன்னு கருதுவோம் விநாயகரே கருதுவோம் அதனால அத்துயரது கோடு சுப்பிர மணிபரும் அப்புணமத நடைபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாடி வள்ளி வீட்டு வள்ளிக்கு போய் சொல்லிவிட்டு முருகப்பெருமான் அந்த பக்கமே திரும்பல பார்த்தார் வேங்கமெருமான்னு பார்த்தார் வயசானவர வந்து நடக்கல அண்ணா உங்களை வரும்போது நினைக்காமல வந்துட்டேனே நீங்க தான் வரணும்னாராம் ஆறார் ஆறஆர் அத்துயர் அது ஓடு சுப்பிடுற மாதிரி என்ன பண்றது மேடையில் அந்த மாதிரி அருமையா இசையோட பாடிய அந்த பாரம்பரியம் அவரோடு நின்றது அத்துயர் அதுகூடு சுப்பிரமணிபடும் அப்புணமதனிடையி யானை ஆகி வந்து அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாடி உடனே மூர்த்த தேதி அன்னைக்கே கல்யாணம் ஆகிடுச்சு இப்படி எல்லாம் இருப்பவர்களவா அந்த யானை ஆதலால் அந்த யானை முகத்துக்கு இப்படி சொல்லி நல்ல சொக்கநாதருடைய திருவுருடையும் வைத்து பெருமானி இந்த யானையின் வாயிலாக எங்களுக்கு நல்ல அரசனை தேர்ந்து கொடுக்க வேண்டும் அந்த யானை பொழுது என்ன இது ஒலியும் ஒலியும் அல்லவா இந்த யானை அப்படியே ஒவ்வொன்னு அது நீங்க திரு மதுரையில தான் ஒவ்வொன்னு வீதி அல்லவா இது வடக்கு இது என்ன ஆடி வீதி அப்புறம் மாசி வீதி வடக்கு வீதி அப்புறம் ஆவணி மூல வீதி இந்த மாதிரி வீதி எல்லாம் வெளி வீதி இப்படி எல்லாம் பல வீதிய மதுரைக்கு சுத்தி சுத்தி பெயர் இருக்குது அதுல எல்லாம் அப்படி வளம் வந்துகிட்டே இருந்து அப்படி வளம் வரும்போது நம்முடைய மூர்த்தி நாயனார் என்ன பண்ணார்னா மூர்த்தி நாயனார் ஓ நடுப்பு ஒரு சிறு செய்தியை விட்டுட்டேன் இந்த மதுராபுரியில வந்த அரசனை அழித்தவன் இருக்கானே அழித்த அந்த வேற்று கர்நாடக அரசன் இங்க வந்து அரசாண்டு என்ன செய்தான்னா இந்த சைவ சமயத்தை தாக்கம் பண்ண யாரும் கோயிலுக்கு போடாது சந்தன காப்பெல்லாம் இடப்படாது அப்படின்னா பார்த்தாரு சந்தன காப்பு விடப்படாதுங்கிறேன் மனுஷன் அப்படின்னு சொன்னாரு ஆமா ஐயா ஒரே ஒரு மூர்த்தியார் ஒருத்தர் அவர் அந்த மாதிரி சந்தன காப்பு செய்யதான் வழிபாடு செய்வார் யாரா இருந்தாலும் கிடையாது அப்படின்னா பார்த்தார் சந்தன கட்டையை பூரா எடுத்து வீரப்பங்கிட்ட கொடுத்துருவார் அப்பவே இருந்தான் வீரப்பன் அதனால கொடுத்துருவன்ட்டு அதனால அவன் ஒன்னே வாங்கிட்டான் என்ன பண்றது நம்ம நம்ம ஜென்மத்து போட ஜென்மத்தோட பிறந்தது அப்படி வந்துட்டு அதனால ஒரு வீரப்பங்கிட்ட கூட்டி கொடுத்துட்டு அவன் தான் பாதுகாப்பா வச்சுக்குவான்னு சொல்லிட்டு எந்த போலீஸ் எத்தனை போலீஸ் கர்நாடகா போலீஸ் இந்த கேரளா போலீஸ் தமிழக போலீஸ் மத்திய போலீஸ் நான்கு சேர்ந்தும் ஒரு தனிநபரை செய்ய முடியலன்னா அந்த அரசு இருந்த இறந்த முருகா முருகா ஒரு கிரிமினலை பிடிக்க முடியலன்னா அந்த அரசு இருந்து பேர நாலு அரசா என்னமோ இருக்கு அவருக்கிட்டதான் தெரியும் விட்டுடுங்க எனவே அந்த வீர பயிரை கொடுத்துட்டா பார்த்தா சந்தனம் கட்டியே இல்லை தீடு உண்டு எங்கேயாவது அங்கே கூட கிடையாது பார்த்தா என்னடா பண்றது பெருமானுக்கு இல்லாத உடம்பு இருந்த என்ன பையன்ட் அப்போ என்ன செய் கை இருக்குது கையில் வேணா உரைச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் உரைச்சாராம் உடனே நம்மால் என்ன பண்ணுவான்னு கேட்டேன் அப்படி கையில் இலைச்சா அது வந்து அது மாதிரி எங்கேயாவது யாராவது இழைப்பாங்களா அப்படின்னு கேட்டான் அன்பிலார் எல்லாம் தமக்குரையர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு மக்கு பையில அந்த குரல் எடுத்துட்டு வாரா அப்படின்னு பார்க்கலாம் வணங்குதா நீ அன்புன்னு என்னன்னு உனக்கு தெரியாதாலே நீ அன்பின் சிகரத்தில் இருக்கா அன்பிலார் எல்லாம் தமக்குரியனர் அன்புடையர் என்பும் உரியர் உரிய பெரு உனக்கு உங்க பெருசு எங்க மூர்த்தியாருக்கு அன்பு பெருசு உனக்கு உன் கை சாப்பிட்டா போதும் எங்க மூர்த்தியாருக்கு சந்தனை அழைச்சா போதும் அன்புடையார் எண்பும் உரிய பிறகு அதனால அழைத்தான் கையே இதுன்னு போச்சு அது மாதிரி ஒரு அப்படி இருந்தும் என்னன்னாலே அது செய்தாராம் பெருமான் திருக்குறளினாலே அந்த கை வளர்ச்சி விட்டுறதாம் வளர்ச்சி விட்டுறது சிதம்பரத்தை வச்சு சைவ வினா விடை என்று ஒரு அருமையாக வச்சு எப்படியெல்லாம் நம்முடைய காலையில் எந்திரிச்சு ராத்திரி வரைக்கும் செய்யணுப்பா கோவில் போனால் எங்கே வணங்கணும் எப்படி வணங்கணும் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும்னு எழுதியிருக்க திருக்கோயில் வழிபாடு திருக்கோயில் வழிபாடு கூடுமான வரை இந்த வலம் வருவது என்பது பதினொன்றுக்கு குறையக்கூடாதுங்கிறது என்னைக்காவது பதினொன்று வந்திருக்கிறோமா ஒன்று வர்றதே பெருசாக இருக்கு ரொம்ப அருமையான ஆகவே நம்முடைய இவர் மூர்த்தியார் நெறிப்படி திருக்கோயில் வழிபாடு செய்து அப்படி வெளியில வருகிறார் அப்படி வெளியில அப்படியே வந்து கொண்டிருக்கும் போது இந்த யானை அந்த வீதி இந்த வீதி எல்லாம் திறந்துட்டு போகுது பின்னாலே அந்த மாண்பு மிகு எல்லாரும் இந்த மாலை மாலை யாருக்கு போடுதோ என்று தெரிந்து வேலை செய்யல செய்தா இல்லமா ஆமா சரியாது பரவாயில்ல ஒரு மாதிரி ஆகவே அதுக்கு என்ன செய்ய முன்னச்சேருக்கு வந்திருக்கும் தயவுசெய்து ஓ சரி சரி ஆகவே அந்த யானை வருகிறது பின்னே அமைச்சல் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இதோ இப்பொழுது ஒளியும் ஒளியும் மதுரையில் அருமையா வழிபாடு செய்துட்டு இப்ப நாமெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேரம் மீனாட்சி அம்மன் கோயில் தான் முதல்ல வழிபாடு செய்வோம் ஏன் நான் பொற்றாமரை பொற்றாமறையிலிருந்து அப்படியே சித்தி விநாயகர் சித்தி விநாயர்ல இருந்து அப்புறம் மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்யறோம் செய்தபடி வழியில் வந்தோம்னு சொன்ன முக்குருணி பிள்ளையார் அதை வழிபாடு செய்யறோம் செய்துட்டு அப்படியே சொக்கநாதர் அப்படி வளமா வந்தா அப்படியே வந்தோம்னு சொன்ன அந்த மூலையில தான் தமிழ்ச்சங்கத்துல இருந்த அந்த காட்சியை பெருமான் தருகிறார் சுற்றி புலவர்கள் தான் நடுவே இருந்து அந்த காட்சியை அந்த மூலையில அந்த மதுரை தமிழ்ச்சங்கத்தை அந்த அமைச்சு காட்டியிருப்பாங்க அதை பார்த்துட்டு வந்தோம்னா சொக்கநாதர் சொக்கநாதர் கோயிலுக்குள்ள போய் வழிபாடு செய்துட்டு வர்றோம் ஆனா அந்த காலத்துல சொக்கநாதர்வாங்க அப்படி மூர்த்தியார் வெளிவருகின்ற அந்த இடமும் இந்த யானை இது அந்த வீதி சுத்தி இந்த வீதி சுத்தி இங்கெல்லாம் போய் அப்படி வந்ததுல இங்க நின்றுது இவர் அப்படியே வெளியில வருகிறார் எப்படி அந்த சிவசிந்தனையோடு கூட உள்ளமெனும் கூடத்தில் ஊக்கமெனும் தரி நிறுவி உறுதியாக தள்ளறிய அன்பென்னும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ள வினை பகுபோத கவலமிட கழித்து உண்டு கருணை என்னும் வெள்ள மதம் பொடிசித்து வேடத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பாம் இந்த ஒரு பாட்டுக்கு திருவிழா பாடத்தில் இனைய வேற சொல்ல முடியாது அவள் அருமையான பாட்டு அப்படி அவரு இதுவரைக்கும் புறத்தே பெருமானி வழிபட்டவர் உள்ளமெனும் கூடத்தில் வைத்து வழிபாடு செய்து கொண்டே வருகிறார் வந்தால் கோபுரத்துக்கு அப்படி வெளியில வர்றார் வந்து அந்த கோபுர தரிசன நிறைவாக கோபுரத்தை வணங்கி வணங்கி கொள்கிறார் வணங்கி அப்படி திரும்புகிறார் பாருங்க போக்குன்னு இந்த மாலையை போட்டு இந்த யானை இந்த மாலையை போட்ட உடனே மாண்புமிகு அமைச்சர்களுக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அடாராடா நல்ல நமக்கு அரசர் கிடைத்தார்னு இவரு சிவசிவ சிவசிவ சிவசிவ பழைய சிவாஜி கணேசன் வச்சு நடிக்க சொல்லணும் இந்த இடத்த மூர்த்தியார இதெல்லாம் அனுப்பிட்டு அறிவு சிவசிவ சிவசிவ இந்த யானை எதுக்கு எதுக்கு மாலை போடுது இந்த மாண்பு அமைச்சர் எல்லாம் அரசே வருக தெய்வ திருவருள் சொக்குநாதர் திருவருள் நீங்கள் தான் இந்த பாண்டி நாட்டு மன்னர் அப்படிங்குறது இவருக்கு ஒன்னும் புரியல இது சிவசிவ சிவசிவ இது மாலை எதுக்கு சிவசிவ அப்படிங்கிறது அமைச்சர்கள் எல்லாம் சொல்லி அந்த யானை மீது அவர்களை ஏற சொன்னார்கள் இல்ல அரச சொ உடனே தலைமை பதவியே அவங்க அப்பவே அரசேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அரசே எங்க அரசே நீங்கள் எதியமை பணிபடுமாறு அது கேட்போம் என்று ஆரம்பிக்கிறாங்க திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் படிச்ச அமைச்சர்கள் அந்த காலத்தில் எதியமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயி அரண்மனைக்கு வாங்களே என்றெல்லாம் சொன்னார்கள் அரச பதவியை ஏத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு மன்னிக்கணும் நன்றி அப்படி இருந்த எதியமை பணி கொள்ளுமாறு அது எங்களுக்கு பரவாயில்ல எது வேணாலும் அங்கே என்ன பிறக்குதோ அதை சேர்த்து பையம் முறை செய்குவனாயில் இந்த பாட்டு பிரமாதமா பாட்டு செய்வனாயில் பயங்கும் நீரே செய்யும் அபிடேகம் அதுவாக ஒரே ஒரு நீதி எனக்கு அரசெல்லாம் வேண்டியதில்லை இப்படியேதான் நான் இருக்க விரும்புறேன் என்றாலும் நீங்க திருவருள் அப்படின்னு சொல்றீங்க யானை போட்டுதுங்கிறீங்க அதற்காக வேணா இனிங்கன்னா ஒன்னே ஒரு முதல் நீதி என்னன்னு கேட்டா இந்த மாதிரி அரச பதவிக்கு வர்றவங்களை கொண்டு போய் நீங்க என்ன பண்ணுவீங்க பெரும் அபிஷேகம் பண்ணுவீங்க என்ன இறைவனே என்றுதான் திருவுடை மன்னரைக்கானின் திருமாலை கண்டேனி என்னும் என்றார் பெரியாரும் பரிமையாளர் எழுதினர் எழுதினர் இவன் ஈரோடு நினைக்கிறான் பெரியார நம்மாழ்வார் திருவுடை மன்னரைக்கானின் திருமாலை கண்டேனி என்னும் என்றார் பெரியாரும் நம்மாழ்வார் பாட்டை எடுத்துக்காட்டு எங்கே பொருட்பால முதல் குரலுக்கு முன்னால வரிமையில வரிமையில அதனால அரசரை பார்த்தாங்கன்னா எங்க திருமாலையே பார்த்தோம் என்று சொன்னார் திருவுடை மன்னரைக்கானின் திருமாலை கண்டேனே என்னும் என்றார் நம்மாழ்வார்ப்பாடம் அது மாதிரி திருவுடை மன்னரைக்கானின் திருமாலை பெருமானையே நாங்கள் கண்டோம் என்று சொல்லி இவங்கெல்லாம் சொன்ன உடனே அப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது நீங்க அபிஷேகம் செய்யற ஒரு பழக்கம் இருக்குல்லவா ஆமா அப்படின்னா அந்த பழக்கத்தில் என்னை பொறுத்த மட்டில் எந்த பன்னீரும் எந்த சந்தனமும் எந்த மற்ற வாசனை பொருள்களும் அபிஷேகமா பண்ண கூடாது எங்க பெருமானுடைய திருநீர் ஒண்ணுதான் அபிஷேகம் பண்ணணும் ஒண்ணு ஒரு கண்டிஷன்